அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் நண்பன் தவறு செய்யும் பொழுது அவன் உள்ளம் வருந்தும்படிக்கு அழழ சொல்லி திருத்துவதை அழச்சொல்லி அப்படிங்கிற தொடரால் திருவள்ளுவர் நமக்கு சொல்லுகிறார் நல்ல நண்பன் நாம் நெறி தவறி செல்வதை காண்கையில் நாம் அவ்வாறு செய்ததற்காக நாமே யோசித்து பார்த்து என்ன தப்பு செய்யப்போக இருந்தோம் அப்படின்னு அழும்படி கடுமையான சொற்களால் எடுத்து சொல்லலாம் தவறு ஒன்றும் இல்லை கிருஷ்ணர் அர்ஜுனன் அப்படி தான் பார்க்குறார் நண்பன்கிற தான் முதல்ல கொஞ்சம் கடுமையாக பேசுகிற முதல்ல பேசுகிறதில்லை அப்புறம் அர்ஜுனன் கொஞ்சம் அமைதியானவுடனே சொல்கிறார் என்ன இப்படி முட்டாள்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்கிறார் இல்லையா பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இதெல்லாம் படித்தவன் இப்படி நடந்து பானா அப்படின்னு குத்தி காமிக்கிறார் அர்ஜுனனுக்கு ஒரே துக்கம் வருகிறது பேசாமல் இருக்கார் கிருஷ்ணர் அதுக்கு பிறகு அவனே சரணாகதி பண்ணினத்துக்கு பிறகு உபதேசம் பண்ணுறார் பகவான் ஆகவே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நல்ல நண்பர்கள் கிருஷ்ணனை மாதிரி ஒரு நண்பன் அர்ஜுனனுக்கு கிடைச்சதுனால தான் சகாத்வமே வப்படிங்கிற மாதிரி அப்புறம் தெய்வமாகவே மாறுறார் மாறுறாருன்னு குருவாக ஜெகத்குருவாக மாறி அர்ஜுனன் வாயிலாக நமக்கு எல்லாருக்கும் கீதோபதேசம் பண்ணியிருக்கார் அர்ஜுனனே சொல்கிறான் சகேதி மத்வா பிரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அதெல்லாம் பதினோரா அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தில் சொல்லுகிறான் அர்ஜுனன் நான் உன்னை நண்பன் நினச்சி எல்லா ஏகவச்சனத்திலலாம் ரொம்ப பேசியிருக்கேன் மன்னிச்சுக்கோன்னு கேட்டுப்போம் ஆக உலகம் ஏற்றுக்கொள்ளாத செயல்களை செய்கின்ற ஒருவனை ஏன் இப்படி நடந்து கொண்டோம் என்று பிழை வருந்தி அழும்படி சொல்ல திருத்த வேண்டியது நண்பனுடைய கடமையானதினால் உலகம் சான்றோர் மாட்டேன் என்கிற முறையிலே இங்கே உலகம் என்பது சான்றோர் பழிக்காத செயல்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது என்ற சொல் நல்லது அல்லாதது என்ற பொருளை கொடுக்கிறது இடித்து என்ற சொல் கடிந்து கூறுவதை குறிக்கிறது தவறு செய்யும் நண்பன் அழுது வருந்தும்படி அறிவுரை கூறிய பின்னால் மேலும் அவன் முன் செய்த தீயனவற்றை செய்யாதபடி இடித்து அதாவது நன்கு உரைக்கும்படியாக சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டுகிறார் வள்ளுவர் வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய வழக்கரிய வல்லார் யார் அப்படின்னு கேட்டால் வழக்கரிய வல்லார் அப்படிங்கிற அந்த தொடருக்கு செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் உணர்ந்த உயர்ந்தோர் வழக்கு இன்னதென்று அறிந்து அதனை அறிவிக்க வல்லவர் என்று பொருள் வழக்குன்னா சம்பிரதாயம் என்ன பழக்க வழக்கங்கள் என்ன பெரியோர்களாக எவ்வளவு ஆராய்ந்து ஒரு செயலனுடைய தன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து சொல்லக்கூடியவர் தான் வழக்கறிய வல்லார் அப்படின்னு அர்த்தம் நட்பில் முழு உரிமை பெற்றவரே அழச்சொல்லியும் இடித்து கூறவும் முடியும் வேறு என்ன தகுதி வேண்டும் அறிவுரை கூறுவதற்கு உலக நடைமுறைகளை அறிந்தவர்களுக்கே இது இயலும் என்கிறார் திருவள்ளுவர் உலகம் எதை ஒத்துக்கொள்ளும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறான சொல்லி நண்பனை திருத்தி அவனை நெறியல்லாதனவற்றை செய்யாமல் தடுத்து நிறுத்த உலக வழக்கங்களில் அறிவு கொண்டு அவற்றை ஆளும் திறம் கொண்டவர்களுக்கே முடியும் என்பது திருவள்ளுவருடைய உள்ளார்ந்த கருத்து உபதேசம் ஒரு நட்பு நல்ல நட்பாக இருக்குமாயின் நாம் அழுதாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு வருத்தப்படும்படி நேரடியாக நம்முடைய தவறை சொல்லி காட்டுவார்கள் எப்போது தட்டி கேட்டு இடித்துரைக்க வேண்டுமோ உரிமையோடு அவ்வாறு செய்யவும் செய்வார்கள் இந்த காலத்தில் பலர் நமக்கு எதுக்கிடா வம்பு அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனே கற்றுக்கொள்வான் காலம் கற்றுத்தரும் எனக்கு பல வேலைகள் இருக்கின்றன நாம் என்ன சொன்னாலும் அவன்தான் செய்யணும் எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு சொல்கிறது அவன் ஒன்றுமே செய்யலையே இல்லாட்டி அவன் நம்மள்ட்ட அதை பற்றி கேட்காமல் இருக்கிற போது நாமளாக அந்த சப்ஜெக்டை ஆரம்பித்து அவங்ககிட்ட இது நீ பண்ணுறது தப்புன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இதெல்லாம் நமக்கே வம்புன்னு போயிடுவாங்க சப்பை கட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் தவறு எங்கே இருந்தாலும் இந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு அது அறச்சீற்றங்கிறாங்க தர்மத்தை ஒருத்தர் மீறுறபோது உடனே அதை எடுத்து சொல்ல வேண்டியது சமூகத்தில் எல்லாருக்கும் பொறுப்பு கடமை அது இடம் பொருள் ஏவல் அறிந்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அறநூல்களுடைய உபதேசங்கள் இதைத்தான் திருவள்ளுவர் இங்கே உபதேசித்திருக்கிறார் அழ சொ சொல்லுவான் நல்ல நண்பன் சிரிக்க அப்படின்னு சொல்கிற வழக்கம் அழ அழ சொல்லுவார் தமர் சிரிக்கச் சிரிக்க சொல்லுவார் பிறர் அப்படிங்கிற பழமொழியையும் சிந்தித்து பார்ப்போம் இந்தளவிலே இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே